என நபிசி அவர்கள் என்னிடம் கூறினார்கள் பின்பு அவர்கள் மக்களை நோக்கி எனக்கு பின் உங்களில் சிலர் சிலரை அடித்துக் கொள்ளும் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று கூறினார்கள் ஒன்று இரண்டு ஒன்று முஸ்லிம் ஆறு ஐந்து